சுவய கஜீவனஸ்மரணம் சம்தோனா சிம்மப்பசேன மோதே சிம்ஹோஜாம் பரமீ தவ கேஷ்யம்தெண்டாயேக்காங்களெல்லாம் யாருக்கு வந்து அப்பவாதங்கள் இருக்குமோ அநேகமாக நூறு பேர் எடுத்தால் தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி எட்டு பேருக்கு அது வந்து அப்பவாதம் இருக்கும் ஏன்னா தொண்ணூற்றி தொண்ணூற்றெட்டு அது ஒன் சிக்மார் லிமிட் டூ சிக்ஸ்மார்லிட்டு த்ரீ சிக்ஸ் மாட்டெல்லாம் இதில் உண்டும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இல்லை மேனேஜ்மெண்ட்டில்லாம் அது கொண்டு உண்டும் அது இவ்வளோ பர்சன்டே வந்து நம்புவார்ன்னு பண்ணி சொல்லலாம் அது மாதிரி சொன்னோம் வந்து உண்டு சிம்ம பிரசேனம் அவதியது சிம்மோ ஜாம்பவத்தாக சுக்குமாரக மாரோதி தவக்கேஷ சமந்தகாம் இது மகாபாரதத்தில் வரக்கூடிய ஒரு ஸ்லோகம் சின்ன வயசில் எனக்கு நெற்றவானது சின்ன வயசில் இந்த வருந்திரன் நாள் என்ன அனாவசியமாக பல பேர் வந்து திட்டியிருக்கார்கள் கிட்டல் பண்ணுவார்கள் தப்பாக வந்து அபிப்பிராயம் வந்து என்னென்னவோ சொல்லியிருக்கார்கள் அவாத்தியர் இப்போ உனக்கு இந்த ஸ்லோகமும் தெரியும் இதுவும் தெரியும் அப்போ இப்படி வந்திருக்க அவனுக்கு ஏன் போகல அப்படின்னா அப்போ தான் புரிஞ்சது நான் நிறையா பார்ப்பாலெலாம் நிறையா பண்ணுறேன் இந்த மாதிரி ஒரு சின்ன தண்டனையால் நமக்கு பகவான் எல்லாத்தையும் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணுறான்னு தெரிஞ்சுன்னு சமாதானம் ஆகிட்டேன் அதனால் இப்போல்லாம் யார் என்ன சொன்னாலும் இப்போ நம்ம சொல்கிறது இல்லையா இந்த இந்த சிவந்த கோபி பார்க்கினா உங்களை விட ஒரு மட்டமாக யாரும் சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை இப்படி உங்களை விட மட்டமாக யாரும் சொல்லுவேன் அப்படி அவ்வளோ மோசம் நான் மட்டமாக சொல்லு அப்படின்னு யாராவது சொன்னான்னா நான் அப்படி சிரிச்சின்னு விட்டுடுவேன் அதை விட வேற ஒன்றும் ரியாக்டே பண்ண மாட்டேன் ரியாக்ஷனே இருக்காது ஆக்ஷனில் ரியாக்ஷனே இருக்காது தெரியாது அதனால் புரிஞ்சாச்சு அதனால இதுவும் உண்டோ அதுவும் உண்டும் அப்போ அந்த ஒரு முதிர்ச்சியை பகவான் கொடுத்துருக்கான் அது வந்து குரு கிருப்பையால வந்தது சுவாமி கிருப்பையால வந்தது அதனால அந்த இந்த ஸ்லோகம் உண்டு அது புரியறதுக்காக சொன்னேன் கடைசியில் ஒரு தடவை ஆவர்த்தி சொல்லிடணும் சிம்ஹ பிரசேரமோதீ சிம்ஹோ ஜாம் சுக்குமாரக மாரோதிகி தவக்கேஷ செமந்தகா இது அப்படி சொன்னது மகாபாரத்தில் வரக்கூடிய ஒரு ஸ்லோகம் அது புராணம் வந்து மகாகணபதியை பத்தி உண்டான ஸ்லோ புராணம் கணேச புராணம் இருக்கு மகாபாரதம் ஹரிவம்சம் கர்கசம்ஹிதை அப்புறம் மற்ற கிருஷ்ணனை சொல்லப்பட்ட மற்ற புராணங்கள் இதிலெல்லாம் விஷ்ணு புராணம் முக்கியமாக விஷ்ணு புராணத்தில் ரொம்ப விவரமா ஹாண்டில் பண்ணிக்காரு அடியனம் சொல்லிருக்காங்க அந்த நாராய முக்கியம் அப்படி பாவமாக இருக்கும் கிருஷ்ணன் நடிகன் வந்து இன்னடாகும் இப்படி ஒரு எல்லாரும் கிருஷ்ணனை திட்டுவார் எல்லாரும் கிருஷ்ணன் திட்டுவார் அந்த பக்தரான அக்ரூரரே சைடு மாறிடுவார் அப்படி இருக்கும் கண்ணன் வந்து பாவம் கடைசியில் வந்து பார்த்து ஒரு சாதாரண மனுஷனாக ஜனங்கள் சொல்றதை கேட்டு காசி ஓடு அப்படி போடு போடுவார் இதை போடுவார் காசியில் இருப்பார் அவர் அவரை மெல்ல கூட்டம் வந்து சமாதானப்படுத்தி அவர்கிட்டே இந்த மண் அதாவது ரொம்ப நைஸாக இந்த மணியை வாங்கி எல்லார்கிட்டும் அந்த துவாரகா சபையில் காண்பிச்சுட்டும் அதுக்கப்புறம் அவர்கிட்டையே திருப்பி கொடுத்துருவார் அந்த அக்ரூரை தான் பின்னால் சூரதாசராக கண் இல்லாமல் பிறந்தார் ஆனால் ராதாகிருஷ்ண பக்தி உண்டு சூரதாசருடைய இதெல்லாம் ரொம்ப சக்தியாக இருக்கும் அப்படி ரொம்ப கண்ணில் ஜலம் வரும் அப்படிப்பட்ட அர்த்தம் தெரிஞ்சுன்னு தெரிஞ்சால் அது அப்படியே உருக்கிடும் அவர் தான் அப்போ என்னென்னா பிரிகிருதி வேலை செய்யுது மாய வேலை செய்யுது ஒன்றும் சொல்ல முடியாது எது எப்படின்னு சொல்ல முடியாது இருந்தாலும் நம்ம வந்து கண்ணனே கட்டுப்பட்டான் அதுதான் விஷயம் கண்ணனே கட்டுப்பட்டான் பார்ப்போம் பதினாறாவது ஸ்லோகத்துலேருந்து மேலே மூலத்தை சேவிப்போம் ஷன மணிவோம் மணிவோராஜேனோவனேத்து துப்பன் ஜனோ மணிவோவனே துப்பே கணே அஜபன் ஜன பகவிய जो प्रसेन துரியசோலி மாஷம் பிரசேபவீம் அன்வபரூப்பு துரியசோலிமாத்மம் பிரசேபவீம் அன்வபியை ஹம் பிரசேமஸ்மே வீட்சக்கே சராவிப்பிஷேண ருதோஜன அத்தசேனஸ்வஞ்சீகேனாவிப்பே நகம் ரிஷேணிலம் பீமந்தமாவோவிச்சவன் அவஸ்பியராஜபிலம் பீமந்த தமசாவிரம் ஏகோவகணிசிரே பாலக்கீடன அத்தம் கிருத்த அபே அபகாந்தே எக்கோவிவே தராஜபம் பீமந்தம் எக்கோவிவே அவஸ்பிய திற திருஷ்டுவணிஸ்வேம் பாலக்கீடனே தமிழ் அவத்தே அபகாந்தி மருமிம்பம் பதினாறுலி இருபது மூரத்த சேவிப்பம் தஸ்மஸ்ன உத்தராவது அயம் சமந்தமணியினுடைய மொதல் ஹம் निगतो பிரஜே மணிவோவனே துப்போ கர்ணே கணே அஜபஞ்சன மணிகீவோவன மமே தச்சு கணே கணே அஜபஞ்சன உபசுத்தியம் துரியசோலிமாத்மம் பிரசேன பதவிம் அன்வியை பகவன் தடுப்பித்த துரியசோலுத்தமன மாசேன பதவிமன்வியதனே ஹம் பிரசேரமஸ்வம் வீட்சக்கேரவம் அிபேம் விரேணு ஜன ஹசேனமஸ்வம் வீட்சக்கே சரணே தம் அிபேம் வத ரிஷராஜபிலம் பீமந்தமாவன் அவஸ்பியிருஜிம் பீமந்தமாவோவகவன் அவஸிய மணிசிரே பாலக்கீடன ஹர்த்தும் கிருத்தம் அருகே தஸ்மின் அவசரத்து அர்ப்பகாந்திகே திர திருஷ்டுவாமணி சேட்டம் பால கீடனக்கம் கிருதம் ஹர்த்தும் கிருத்தம் அருகே தஸ்மின் அவசரத்து அர்ப்பகாந்திகே இருபதாவது ஸ்லோகம் அதனால் அந்த இருபது அர்த்தம் பார்ப்போம் அதாவது ஒன்றுக்கும் பல சுற்றி சொல்லப்படுது அதில் சந்தேகம் இல்லை எல்லாம் பெரியவர்கள் சொல்றாரு பகவான்லேருந்து ஆரம்பித்து கீழே புராணி பௌராணிகர் வரைக்கும் எல்லாரும் சொல்கிறார்கள் நம்ம உபன்யாசகர்களும் அதே மாதிரிலாம் சொல்றார்கள் அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்குமா நடக்காதா அப்படின்னா அது வந்து அவர்களுடைய நிலையில் பொறுத்துது அதாவது அவர்களுடைய விதி பிரகாரம் பாப பிரகாரம் அவர்கள் எப்படி வந்து அனுபவிக்கிறார்கள் எப்படி ஈடுபட்டிருக்கிறார்கள் குரு கிருப்பை இப்படிலாம் பல ஃபேக்டர் இருக்கு லக்கியம் மையான தீர்த்தான தேவாமிருச்சிலையா தே புனன் தீர்க்காதேன தர்சனா தேவ சாரவா இது ஒரு ஸ்லோகம் ஏற்கனவே பார்த்து தான் வந்திருக்கும் அக்ரூரை பார்த்து சொல்லியிருந்தார் கிருஷ்ணன் கூடுவான்பா இந்த டேரெக்டாக அப்படியே விக்கெட்லாம் அடிச்சுன்னு போகிறாப்புல போல் போட்டுருவாங்க அப்படி சொன்னது அதாவது எப்படின்னா தேவதா மூர்த்தங்கள் அர்ச்சா மூர்த்தங்கள் புண்ணிய கஷேத்திரங்கள் தீர்த்தங்கள் எல்லாம் தெய்வங்கள் எல்லாம் கர்மா பண்ணுறேன் வந்து காலத்தால பலன் கொடுக்கும் உடனே பலன் கிடைக்குமான்னு தெரியாது எவ்வளவு இன்டென்சிட்டியோட இருக்கேன்னு தெரியாது ஆனால் பெரியவர்கள் ஞானிகள் மகாஜ்யா பிரம்ம ஜானிகள் எங்க சுவாமி ரமண மகிழ்ச்சிகள் நம்ம மகாப்பிரிவு இவெல்லாம் பார்த்த உடனேயே பாப்பங்கள் போடும் இந்த பாகவத மகாத்மத்திலே பார்த்து தான் எவ்வளவு வருஷம் ரெண்டு வருஷங்கள் ஆயிடுச்சு இல்லையா அங்கே வந்து சப்தாகம் பண்றார் ஏழு நாளில் போக அந்த துந்துகாரி பிரேத்த ரூபத்தில் கேட்டால் அவனுக்கு வந்து முக்தி கிடைச்சி விட்டோம் மற்றவர்களுக்கு மறுபடியும் ஒரு பாகத்தை சப்தாகம் பண்ணி தான் கிடைச்சிடான் பலன் கிடைப்பது நம் கையில் இல்லை பலன் கொடுப்பது ஈஸ்வரன் ஆமாம் கிருஷ்ணனே ஈஸ்வரன் ஆச்சு அவனுக்கு எப்படி வந்தேன் அதுதான் ஒரு நாடக நாட்டியம் சாதாரண ஒரு ஒரு ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தோம் விஷ்ணு புராணத்தில் நீ அழுதுண்டா சொல்லிருக்கேன் அப்படி ஒரு நித்தியம் நாராயண அப்படி ஒரு எல்லாரும் திட்டார்கள் பரதனை அப்படி எல்லாரும் திட்டாலும் அது மாதிரி என்ன கிருஷ்ணன் எல்லாரும் நீதான் அம்மணியை திருடிட்டேன் அப்படின்னு சொல்லுங்க பாவம் வெண்ணையை திருடியான்னா மணியை திருடிட்டான்னா என்ன தாங்கவே முடியாது அது பார்ப்போம் அர்த்தத்தில் பார்ப்போம் பதினாவது ரத்னத்தை கழுத்தில் அது வந்து ரத்னா ஒரு மணி பெரிய ஒரு மணின்னு வச்சுக்கணும் அந்த மணியை வந்து ஒரு தங்க ஹாரத்தில் அப்படின்னா எட்டு பாரம் வருது முக்கால் டன் தங்க வரபோது என்ன வேணா பண்ணி போட்டுக்கலாம் சரீரத்தில் தலையிலேருந்து கால் வரைக்கும் ரத்னத்தால் என்ன வேணா போ அப்படி அதில் வந்து ஒரு ஆரத்தில் ரத்த ஆரத்தில் பறிக்கப்படுது அதனால் அந்த ரத்த மாலையாக இருக்கக்கூடிய இந்த மணியை கழு கழுத்தில் தரித்திரே காட்டுக்கு என் தம்பி நிச்சயமாக கிருஷ்ணனால் தான் கொல்லப்பட்டு ஏன்னா கேட்டால் நான் கொடுக்குறேன் அதனால் அந்த மணி ஒழுங்கத்தை கிருஷ்ணன் நம்ம போய் உனக்கு கொண்டுட்டான் அப்படின்னு புரளை கழிப்பு அந்த அந்த சத்ராஜத்தை அப்போது இதை கேட்டார்கள் ஜனங்கள் புரளை புரளி வந்து எப்பவுமே அது வந்து ரொம்ப ருச்சியாக இருக்கும் அதுவும் அந்த கோல் சொல்கிறது ரொம்ப ருசியாக இருக்கும் அதே முன்னாடி என்ன சொன்னேன் நேத்தி கமிஷன் கோல் சொல்வதென்றால் நாக்கு கொண்ட மட்டும் துள்ளும் கோவிந்தா என்று சொன்ன உறக்கம் கொண்டு தள்ளும் அது இன்னும் வாஸ்தவம் அதுலேயும் இருக்குது அதான் மாறி அதான் கஷ்டம் அதை தாண்டி வரணும் அப்போது அந்த ஒருத்தனை பற்றி கோல் சொன்னால் அதாவது ஜூஸ் நியூஸ் ஜூஸ் இப்போ வரதெல்லாம் வந்து என்ன இருக்கு நியூஸில் வரக்கூடிய அத்தனையுமே தொண்ணூறு பர்சன்ட்டுக்கு மேலே எல்லாம் இதே மாதிரி இதே மாதிரி காதோடு காது வச்ச மாதிரி மெதுவாக எல்லாம் பொருளையை கலப்பி விட்டார்கள் பொருளையை கலப்பி விட்டார்கள் அப்போ பகவான் அதை கேட்டு தன் பேரில் ஏற்படுத்தப்பட்ட அந்த அப்ப எசஸ் துஷ்கீர்த்தி அப்ப எசஸ் அப்பவாதம் தப்பான ஒரு ஒரு செயல் சொன்னதை பார்த்ததுக்கும் அதை போக்கடிப்பதற்காக பட்டண ஜனங்களோட பட்டண ஜனங்கள் அவரெல்லாம் ஒரு ஒரு குரூப் கூண்டு அவர்களை கூட சேர்த்துட்டு பிரசேனன் போன வழியிலேயே தேடி போனார் ரசைனத்து போன வழியிலேயே தேடையும் போகிறார் எப்படி தெரியும் பிரசன் காட்டுக்கு போகிறான் க இது இருக்க குதிரையினுடைய கோ குழம்படிகள் இருக்க தெரிஞ்சுன்னு போகிறார் காட்டில் சிம்மத்தால் அடித்து வீழ்த்தப்பட்ட பிரசைனன் செத்து கிடக்கும் குதிரையும் செத்து கிடக்கும் அதை பார்த்து எல்லாருக்கும் கண்டித்தார் அதுக்கப்புறம் மலை மேலே கரடியால் கொல்லப்பட்ட சிங்கத்தையும் பார்த்தார் அப்படி எப்படி தெரியும் சிங்கத்தினுடைய காலடி தெரியுது அதை பார்த்துன்னு போகிறார் அங்க கரடியால் கொல்லப்பட்டு பார்த்தார் ஜனங்கள் பார்த்தார் அப்புறம் அப்போ கரடியினுடைய காலடி தெரியும் அப்போ பயங்கரமான இருட்டால் நிறைஞ்சிருக்கக்கூடிய கரடி ராஜனுக்கான ஜாம்பவானுடைய கோயக்குள்ளே கிருஷ்ண பகவான் போகிறாருன்னு தெரியும் பகவான் வந்து ரெண்டு பிளானில் இங்கே ஆக்ட் பண்ணுறான் இன்னும் பகவான்கிற இது சுரூப எப்பவும் இருக்கு இன்னொன்று வந்து சாதாரண மனுஷனுக்கு மாதிரி அனுபவிச்சு காமிக்கிறான் ஜனங்களை வெளியில் நிறுத்திட்டும் தனியாக போகிறேன்னு உள்ள அவள் வந்து பழைய ரா நான் ராமந்தாண்டா நான் கிருஷ்ணன் கடைசியில் காமிப்பாங்க அப்போ அங்கே குழந்தைக்கு விளையாட்டு வஸ்துவாக விளையாட்டு சாமான கினி கிரி கில்கிருப்ப கில்கழுப்ப அதுக்கப்புறம் சுத்தராப்பல் இருக்கும் அது மாதிரி அது ஒரு விளையாட்டு சாமான அந்த இதற்கு அந்த செவந்தங்க மணியோடு இருக்கக்கூடிய தங்க ஆரத்தை புத்தமான ரத்னத்தை தொங்க விட்டு அது அதை எடுத்துன்னு வரதுக்காக தீர்மானம் பண்ணி இந்த கோயில் உள்ள குழந்த பக்கத்துல நின்னான் கண்ணன் ஆமா விவரமா பார்ப்போம் பதினாறாவது ஸ்லோகம் என்ன சொல்றார் சுக பிரம்மருகிகள் இவன் கிளப்பி விட்டான் நம்ம சத்ராஜித்து தன்னுடைய தம்பி மணியை கழுத்தின் மணியில் மணியோடு இருக்கக்கூடிய அந்த ஆரத்தை இந்த கழுத்தில் தெரித்து கொண்டு வனத்துக்கு போனாலே என் தம்பி அவன் நிச்சயமாக கிருஷ்ணனால் தான் கொல்லப்பட்டிருக்கான் அப்படின்னு அவன் புரளி களைப்பி விட்டான் கேட்ட ஜனங்கள்லாம் இதில் ஜூஸ் ஆச்சு ஜூஸ் ஜூஸ் ஜூஸ் ஜூஸ் அது புரளி இந்த மாதிரி ஏதோ இன்னொரு பற்றி தப்பாக சொன்னால் சந்தோஷம் முன்னால் தானே சார் காமிச்சேன் அந்த நாராயணா தாமோதரா அரவிந்தாக்ஷா எதூத்தமா வந்தனம் தென்னேன் அப்போது அப்படியும் சொல்கிறார்கள் ஜனங்கள் இப்படியும் சொல்கிறார்கள் இல்லை நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மாதிரி தான் அவள் வந்து கோவிலுக்கும் போவார்கள் டிஎம்கேக்கும் ஓட்டு போடுவார்கள் அந்த மாதிரி கேஸ் அதாவது திரு சப்போர்ட் பண்ணுவார்கள் மூளை இல்லாத நம்ம மக்கள் அந்த மாதிரி தான் ஜனங்கள் அது அதான் மாறி அதுதான் சத்தியத்தை என்ன எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது விஷ்ணு அப்போ அந்த பொருளையை கெட்டு சந்தோஷப்பட்டு அவரோட அந்த செய்தியை கொத்தரை கொத்தரை பலப்பிட்டார் இப்படியும் கண்ணன் காதில் வந்து விழுந்தது வந்திருந்தது தெரியும் பகவானுக்கு தெரியுது மூலமாக அவனை ரெண்டு கல்யாணம் ஆப்புறது தெரியும் வேடிக்கை பார்க்குறாங்க அப்போ தன்னுடைய பேர் கெட்டு போகிறது தன் மீது அவப்பெயரும் சொல்லப்பட்டதை கேட்ட கிருஷ்ணன் ஆமாம் அனாவசியமான அப்பவாரம் சொல்கிறத கேட்ட கிருஷ்ணன் அது தொடச்சிடணும் சுத்தப்படுத்தணும் சதி பண்ணிக்கணும் அப்போ எது சத்தியம் காமிக்கணும் நகர ஜனங்களை ஒரு குரூப்பை ஒரு கூட்டத்தை செத்துட்டு பிரசேனன் போன வழியிலே எல்லாம் போனார் தேடி போகணும் காட்டில் சிங்கத்தால் அந்த பிரசேனன் கொல்லப்பட்டு செத்து கிடைக்கிறத காண்பித்தார் குதிரை செத்து கிடக்கிறத பார்த்தார் இப்போ குதிரையும் அந்த பிரசேனனும் கொல்லப்பட்டதை பார்த்து சிங்கத்தை பார்த்தது அந்த சிங்கம் போறத பாடி போனால் கரடி ஒரு கரடியால் கொல்லப்பட்டது சிங்கம் அதை பார்க்குறாரு அந்த கரடி தான் ஜாம்பவன் மலை மேலே கொல்லப்பட்டது சரி அதை பார்த்தார் அதுக்கப்புறம் அந்த மலையில் பண்ணால் ஒரு குகைக்குள்ளே இருக்கு அப்போ குகைக்குள்ளே அந்த கரடி போயிருக்கேன் அப்போ பகவான் கிருஷ்ணனை ஜனங்களை வெளியில் நிறுத்திட்டு பயங்கரமாக இருக்கக்கூடியது ரொம்ப இருட்டாக இருக்கக்கூடியது மிகவும் அதாவது பயங்கரமான உள்ளவே போக முடியாத மாதிரி இருக்கக்கூடியதாவது ஆபத்து நிற இறைஞ்ச அந்த குகைக்குள்ள தான் மட்டும் நுழையார் அவர் தான் கரடி அரசன் யாரே தாம்பவன் அவர் தான் மூணு மூணு நாலுமா இருக்கார் மூணு அப்போ அங்க இருந்த அங்க உயர்ந்த ரத்னம் அந்த சத்ராஜத்தனுடைய செமந்தக மணி ரத்னம் ஆரத்தோட பறிக்கப்பட்டிருக்கு அது குழந்தையினுடைய விளையாட்டு வஸ்துவாக கிலிகளுப்ப மாதிரி விளையாட்டு வஸ்துவாக தொங்கப்பட்டிருக்கிறத பார்த்த கிருஷ்ணன் அதை எடுப்பதற்காக நினைச்சு குழந்தைக்கு பக்கத்தில் நின்றான் மேல இருபத்தி ஒன்றாவது ஸ்லோகத்திலேருந்து மேல மூலத்தை சேவிப்போம் தம் அப்பூர்வ நரம் திருஷ்ட் தாத்திரிச்சுக்கோசீத்தவச்சிருபியதிரவத் ஜாம்பரம் அப்பூர்வநரம் திருஷ்வா தாத்திரீச்சுவச்சிருபியவத் கிரோோ ஜாம்பர வை பகவெத்மன புருஷம் பிரதம் மீவதேம மோ நா ந்தந்தயும் சுற்றுமலம் வயோ ஜிஷோ ஆயுஸ்மூ கிரவா சேனோரிவந்து சுற்றுமலம் வயோ ஜிஷோ ஆயுஸ்ம ஆயுஸ்மூ கவிய சேனியோரிவ ஆசீத் அஷ்டவிம் இத்தரமுஷி வஜ்ன அவிஷ்மர்ஷம் ஆசீத்த அஷ்டவிம் இத்தரமுஷி வஜ்ஷபருஷை நீச்சுாங்கோர்வந்த சிந்தாற்ற சமாதி வைஷா த்ரிமுிவினப்பாாங்கோர்ப்பா சிந்தாற்ற தஹ அதிதேம் சுவூத்தம் பிரணவோஜோசம் விஷும் புராணம் பிரபு விஷ்ணுமீஸ்வரம் ஜானே ஃபம் சுவூத்தம் பிரணவோஜோம் விஷும் புராணம் பிரபு விஷ்ணுமீஸ்வரம் துஷம் புராணபருஷம் பிரபேஷ் அதீஸ்வரம் அதீஸ்வரம் இருபத்தாவது பார்ப்பிம் ஒண்டலே பாருடீம் தம் அப்பூர்வம் நரம் திருஷ்வா தாத்திரிச்சுக்கோ சபீதவத்தை தச்சுருவத் தாம்பன் பரிநம் வர தம் அப்பூர்வம் நரம் திருஷ்வா தாத்திச்சுக்கோ சபீதவ் தச்சு சபீத்தவ்வா து திருவாபியுதா மலிநம்பரேமா மோய் பகவா தின யுன பருஷம் பிராத்தம் மீது சுற்றுமோ ஜிஷோ ஆயுதாஸ்மிரே தோர் கவினா ட்வந்து சுமம்பீஷோ அயுஷ்பே ஜோஹா ஆசீத்த அவிம் இஷ்டி வஜ்ஷபருஷி அவிஷ்மர்ஷம் ஆசீத்த அஷ்டவிம்சாஹம் இத்தரேத்தரமுி வஜ்னி அவிஷ்மர்ஷம் விஷமுஷ்டிஷ்பஷ்டாங்க தீவ விஷித கிருஷ்ணமுஷ்டிஷ்பீட்டாங்க சுவாஸ்பாற்ற தமாக அத்தீவ விஷித ஜானே ராம் பிராணோஜஸ் சோஃபலம் விஷ்ணு புராணபருஷம் பிரபவிஷ்ணுமீஸ்வரம் ஜானே ராம் சர்வூத்தம் பிரணவோஜஸ்ஸோம் விஷ்ணு புராணபுஷம் பிரபவிஷ்ணுமீஸ்வரம் இவத்திரே அப்பமார்க்கம் இருபத்தொன்னுலங்கே இருபத்தியரை அந்த சுகபிரமிகள் முன்னால பாத்திர அந்த மனுஷன் கண்ணன் வந்து கண்ணனை அனுபவிக்கிற போது அதை வந்து அவரை வந்து இந்தியும் பண்ணுவோம் அவனுடைய உயர்வுன்னா அப்படிப்பட்ட உயர்வு நினைச்சே பார்க்க முடியாது உயர்வு அவனுடைய சாதாரண மனுஷனை பார்த்து அப்படியே பலவித ஒரு அனுபவத்துல இருக்கும் அது இருக்கும் அதனால அப்படிதான் அந்த இதா வரும் அந்த ஆஃப் ஹேண்டா வரும் மனுஷனை பார்த்து குழந்தையை வளர்க்குறான் மாற்றாந்தாய் மாதிரி மாற்றாந்தாய் மாதிரி தாத்திரி சேடி சேதி மாதிரி தாத்திரி அதாவது குழந்தைக்கு வந்து பார்த்துக்கிறாங்க ஒரு ஆயா மாதிரி வச்சுக்கணும் அவ்வளோதான் ஆயான்னு சொன்னாரு புரியும் அப்போது குழந்தையை வளர்க்கக்கூடிய மாற்றாந்தாய் மாதிரி தாத்திரி பயந்தவள் மாதிரி அவர் சத்தம் போட்டாள் ஏன்னா அந்த குகைக்குள்ளே யாரும் வர முடியாது அந்த கரடி ராஜன் யாம்பவான் இருக்கான் அவருடைய பெண் இருக்கான் சத்தம் போட்டோம் அதை கேட்ட கோபம் கொண்ட கோபம் சரியாக பயங்கர கிரி கிரீச்சுன்னு சத்தம் போட்டிருக்கான் பலசாலிகள்ல மிகவும் சிறந்தவர் அப்படிப்பட்ட ஜாம்பவான் ஆப்பி ஓடி வந்தார் வந்தவண்ணே ஜாம்பவான் அவரை சாமானிய மனுஷன பிராகிருத்தம் புருஷம் புராண புருஷம் இல்லை பராக்கிருத்தம் புருஷம் புராண புருஷன் தான் அவன் அப்புறா அந்த புராண புருஷத்தை ப்ராதம் புருஷன் வந்த அப்போ அப்படி மனுஷன் நினைச்சு சாதாரண மனுஷனை நினச்சி கோபம் கொண்டு அவர் அவருடைய மகிமை தெரியாத தன்னுடைய தெய்வம் யார் அந்த ராமன் அவர் தான் கிருஷ்ணனை வந்திருக்கான்னு தெரியாமல் அந்த பகவான் கிருஷ்ணனோட சண்டை போட ஆரம்பித்தார் சண்டை அப்படி ஒரு சண்டை தொந்த யுத்தம் ஒத்தைக்கு ஒத்த ஒத்தைக்கு ஒத்த மல்லைக்கு மல்ல மல்லை கொத்தது மாம்சத்திற்காக சண்டை போடக்கூடிய ரெண்டு பருந்துகள் மாதிரி ஒத்தரைக்கு ஒத்தரை ஜெயிக்கணுங்கிற ஆசை கொண்டும் ரெண்டு பேர்களும் ஆயுதங்களாலையும் கற்களாலையும் மரங்களாலையும் கைகளாலையும் இடி இடிப்பதோட கட்டோரங்களாலையும் ஒத்தருக்கு ஒத்தரு கை பயங்கரமான தொந்த யுத்தம் நடக்குது இருபத்தெட்டு நாள் நடக்குது ராத்திரி பகல் இல்லாம ஓயாம நடக்குது ஏன்னா அவர் யுக அவருக்கு கஷ்டம் இல்லை இவரோ பகவான் நடக்கிறது இப்படி ரெண்டு பேருக்கு நடக்குது இதாம் மாம்சத்திற்கு சண்டை போடுற ரெண்டு பருந்துகள் சொன்னலை ஆமாம் இப்போ கூட ஒரு ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்து அதில் அந்த ஒரு ஒரு பறவை அதுக்கு உண்டான ஆகாரம் மாம்சம் எடுத்துன்னு போகிறது இன்னொரு பறவை அதை வந்து பிடிப்பதற்காக வருது இது உயரப்பார் பார்க்க அது உயரப்பா இருக்க இதனுடைய வாயில் அது பிடுங்க அதனுடைய வாயில் இது அது வந்து ரெண்டும் சண்டை போடுறத பார்த்து அழகாக எடுத்திருக்காரு போட்டோம் வீடியோ அந்த மாதிரி இந்த ஒரு உலகத்தில் ஒரு குருவாரை காமிக்கிறாப்பெல்லாம் பின்னால் அவதூத்த கீத்தில் சொல்ல போகிறார் அவதூத்த கீ அவதூத்தன்னா அவர் கிருஷ்ணனுடைய வம்சத்தில் வந்தவர்கள் வந்த எதுங்கிற மகாராஜாவுக்கு சொன்னதே உத்தவருக்கு கண்ணன் சொல்ல போகிறாரு ஒரே கண்ணனே சொல்ல போகிறாருங்க அதாவது எப்படி நம் இது வந்து மடியில் கனம் இருக்கிற வச்சு வழியில் பயம் மடியில் கணம் இருக்கிற வரைக்கும் தான் வழியில் பயம் அந்த கணம் இல்லைன்னா பயம் இல்லை அதுதான் அது காமிக்கிறாப்புல ஒரு கருத்தை காமிக்கணும் அப்படியே சண்டை போகிறாங்க ரெண்டு பேர் சண்டை ஊர் ஒரு உதாரணத்தை காமிச்சிருக்காங்க அப்போ கிருஷ்ணனுடைய முஷ்டி அடிக்கிறார் முட்டியாக அதை வந்து நொறுங்கி போயிருத்தவருடைய சரீரங்கள் அவயங்கள் தான் பெரிய அந்த முட்டுக்கு முட்டு எல்லாம் விட்டு விட்டு போகிறாப்பில் இருக்குது சந்தி பந்தங்களை விட்டு போகிறாப்பில் இருக்குது பலம் குறைஞ்சு போயிடுச்சு தேகத்தில் இன்னும் இல்லை நமக்கு வந்து ஏழு வயசாகிடுதுனால இது போயிடுச்சு ஸ்தமியாக போயாச்சு சக்தி போயச்சு எல்லாம் போயாச்சும் ஓஞ்சி போயாச்சு அப்போ தேகம் உயர்த்து உயர்த்து கொடுத்து ஜாம்பவான் ஆச்சரியம் கொண்ட வரா யாரா நம்மளை இவ்வளோ தூரம் இவ்வளோ தூரம் இடுத்தடித்து உயிரை வாங்குறாரு அப்படின்னு பார்த்து கிருஷ்ணனை பார்த்து சொன்னார் அப்போ தான் வந்து புத்தி புத்தியோகம் ததாமியம் கணன் க இதில் பாகவதில் சொல்கிறார் அழகாக சொல்கிறார் இதை பா பகவத்கீதை அந்த மாதிரி நீங்க எல்லா பிராணிகளுக்கும் பிராணம் இந்திரிய சக்தி சரீர சக்தி கரண சக்தி எல்லாத்தையும் ரஷிப்பவன் நிமித்த உபாதான சமூகத்தா காரணமான பகவான் நினைக்கிறேன்னா மேல பார்ப்போம் கிருஷ்ணார்த்தம்